ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் உபதேசம் செய்து நன்மையை வழங்கிடவும் என நபி சொல்லு அலிசல்லம் அவர்களிடம் நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன் புகாரி ஐந்து ஏழு முஸ்லிம் ஐந்து ஆறு